ாயியா கொழு திடவும் தக்கை போனும் செவியினுக்கிடவும் குதித்தெழுந்தோடி வருதல் போகுதல் செகு மகவின் அறிந்தோழில் புரியும் எந்த யூள் வழியில் ஈந்து அருள் சுக மாதிரியா வருங்கால் சிந்தையுள் விழைந்து முச்சலார் அழிந்து பிற்சலார் மாசரா தெளிந்தோ தந்தையும் தாயும் இப்பழம் முதலிய பழங்களை கொடுக்கவும் புன் பொருந்திய செவிக்கு தக்க இடவும் மைந்த வா என்று அழைத்தவுடனே குதித்து எழுந்து ஓடி வருதலும் குதித்து எழுந்து ஓடி போகுதலும் செய்யும் பிள்ளை போல இருக்காங்க தாய் தந்தையர்கள் குழந்தைகளுக்கு பழம் கொடுப்பாங்க புண்ணுக்கு மருந்தெல்லாம் போடுவாங்க ஓடி ஓடி வந்து விளையாடுவான் அப்படி போல வஞ்ச கிருத்தியங்களையும் வண்ணா நின்ற எமது தந்தையாகிய இறைவன் ஓழ்வினை படியே கொடுத்தருளிய சுகதுக்கங்கள் வரிமிடத்து சுகம் என்று மனத்தின்கண் விரும்பி முன் சென்று பற்றார் துன்பம் என்று மனத்தீட மனத்தீடு பின் சென்று அழையார் முக்குற்றங்களும் அற பெரிய இவை இரண்டு பாட்டாலும் தவத்தினர் ஜீவர்கள் முன்னிலையாக சோதுக்கங்கள் வந்துவிடத்து அஜீவ செயலாக நாடாது சிவச் செயலாக நாடி விருப்பு வெறுப்பின்றி சமபாவனையோடு இருக்க வேண்டும் என்று கூறியவருக்கார்கள் ரெண்டு சிவைதான் போட்டிருக்கு இரண்டாவதுல சிவான் போட்டுக்கணும் எழுத்துப்பிள்ளை ஆக இது ஞானிகளுக்கு அவதி பறிந்தான் வந்திருக்கு அபியாசங்களும் அது பழகணும் முடிஞ்ச வரைக்கும் பழகலாம் அது மனவரிபாகத்துக்கு வழிபடணும் அப்படி இல்லைன்னு சொல்லலாம் அழைவராக உண்டாகாது எதுவும் முடிஞ்ச வரைக்காவது செய்யலாம் அல்லது படைப்படிக்கு வாசனை பிறகு போயிட்டோம் அதன் பிறகாவது அவரோட சாஸ்திரம் படித்து நம்ம கண் நடைமுறை கொண்டு வரலேன்னு வருத்தப்படலாம் அது வருத்தப்படலாம் போதும் அப்போ தெரிஞ்சுலாம் மனசு கொஞ்சம் திருந்தமுன்னு அர்த்தம் அப்படி அர்த்தமாக படணும் சரி இனிமேல் இன்னும் இன்னொரு சமயம் வரும்போது கொஞ்சம் பயிற்சி பண்ணி பார்ப்போம் என்று இந்த ஒரு யோசனை வறுமையானால் கொஞ்சம் பரிபாக இருக்கிற அர்த்தம் இது சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டது அபியாசிகள் ஓரளவுக்காக பழகினா தான் மனப்பரிவாக இல்லைன்னு ஆகாது எல்லா இடத்துலையும் செய்யணும் செய்ய முடியாது முடியாதனால முயற்சி பண்ணாக்க ஓரளவுக்காக செய்யலாம்ங்கிற அர்த்தம் அவங்களுக்கு தவசுகளுக்கு அவர்களும் அபியாசம் தான் பண்ணுறாங்க பண்ணி அவர்கள் அது மருந்து வருது நடைமுறை கொண்டு வர்றாங்க அப்படி செய்யக்கூடிய வழிபாகம் வந்து அப்படியும் செய்யலாம் இல்லைன்னு சொன்னாக்க ஓரளவுக்காக முயற்சி பண்ணலாம் என்று இடைப்பாழாயம் மற்றும் இருள்மிகு முழுக்கராதிகளில் சொத்தமைத்தவாறு எப்பொழுதடைந்துரணும் தோண்டூர் ஆதமங்கடலை புறக்குஞான் அழிப்பார் இளையின் வைத்திய வன்புறப்பார் இளைய மனத்தினுள் இருத்தலினேன் இந்த எக்காலத்தில் சென்று இருந்தாராயனும் அவ்விடத்தில் பாம்பும் முதலியவற்றால் துன்பம் வரும் என்று அவரது மனத்தின் பெண்ணை பயம் தோன்றாது அப்படி பயம் வராது அவங்களுக்கு இப்போது காடுகளில் வேலைகளில் அவர்கள் தைரியமாக இருக்கிற காரணம் ஆயுத பலம் தான் அவங்களுக்கு நமக்கு ஆயுதம் எந்த முறைக்கும் வந்தாலும் கொண்டு போடலாலும் தைரியம் அது பரம்பரையாக அப்படி அவங்க ஆனால் துறைகள் அபியாசிக்கிட்டு அது ஆயுதங்கள் தேவையில்லை அவளுக்கு என்ன ஆயுதம் போயிருக்கீன்னா இறைவன் தான் படைத்த இவ்வுடலை காக்குதலில் காக்குநாளில் அழிப்பார் ஒருவரும் இல்லை படைத்து காக்கும் அவனையே பின்னரும் அழிக்கும் இடத்தில் என் கண் வைத்து காப்பார் ஒருவரும் இல்லை என்னும் நிச்சயம் அவரது மனத்தின் கண்ணை விருத்தறினால் என்றும் இந்த நிச்சயம் தான் முக்கியம் இப்படி எவ்வளோக்கான திடம் இருக்கு அவ்வளோக்கான தைரியம் வரும் அது எவ்வளோக்காக குறைஞ்சிருக்கோ அவ்வளோ குறைஞ்சா இருக்கு எப்படி வேடர்கள் முதலான காட்டுவாசிகளுக்கு ஆயுதங்கள் தூரம் கொடுப்பதோ இது ஆயுதம் இங்கே இந்த நிச்சயம் பிரார்த்த அனுசாரமாக அவர் காப்பாத்தினாக யாரும் தடுக்க முடியாது காப்பாற்றுனா அவரே பிரார்த்தம் இல்லைன்னு சொன்னால் அவரே அழிப்பார் அப்போ யாரும் தடுக்க முடியாது காப்பாற்ற முடியாது ஆகவே இறைவனுடைய திருவள்ளம் எப்படியோ அவர் நடக்கட்டும் என்று திடமான நம்பிக்கை இருக்குமே ஆனால் எங்கேயும் இருக்கலாம் ஆகவே மலைக்கவி அதாவது மலைக்கொகையிலும் வாழும் கோயிலையும் தபசுகள் இருக்காங்கன்னு சொன்னால் எந்த ஆயுதம் இல்லாமல் இருக்காங்க இதான் ஆயுதம் இந்த மன திடம்தான் இத்தகைய திடவானுகளுக்கு எந்த பயமும் ஏற்படுறதில்லை அவர்களுக்கு பகவான் பிரார்த்தானுசாரமாக காப்பாற்றுவார் அல்லது கையில் ரெண்டும் உண்டு அவருக்கு சமபாவனை எப்படி செஞ்சாலும் சரின்னு உதாசனமாக இருக்காங்க அதே மாதிரி யாளர்கள் காட்டுவா கால்ட்டுவாசிகளும் ஆய்வுத்து நம்மனாலும் கூட ஒரு கால புள்ளிகளையும் அழிச்சுட்டு போடு அது செய்யணும் அதனால் அவர் தோல்வி வர்றது அப்படி போல் இங்கேயும் சில சமயங்களில் பாவகரம் இருக்குமே ஆனால் இறைவன் நல்லவும் செய்வார் அதுவும் சம்மதம் ஆனால் அவங்க சம்மதிக்கிறது இல்லை ஐயோ போட்டால் தூக்கப்படுவாங்க அஞ்ஞானிகள் இங்கே சம்மதம் இப்படிப்பட்ட ஒரு நிச்சயம் ஞான நிச்சயங்கள் தைரியம் கொடுக்குற இது மிக அயப்தான் வந்தது இல்லைன்னா ஓரளவுக்காவது பயிற்சி பண்ணலாம் அன்றாட வாழ்க்கையில் எந்த பொருள் கூடுதோ அது ஈஸ்வரன் பிரார்த்தானு சார் கொடுத்துருக்காரு சமாளம் பண்ணிக்கலாம் எந்த பொருள் பிரியுதோ சரி நம்ம பாகனத்தினாக பிரியுது அப்படின்னு சவானம் பண்ணிக்கிட்டோம்னா அப்பியாச பலம் ஏற்படும் கூடி பிரிதல் கர்மானுசாரம் தான் கூடுதே ஒழிய வேறு எந்த காலத்தான் கூறுவதும் இல்லை கர்மானசாரம் பிரியமொழியை எந்த காலமும் பிரியிறது இல்லை ஆனாலும் நம்ம பாவனை அப்படி இல்லை அவன் அவள் அது மூடியதாக அது நடக்குது அதனால் அவன் அவள் அது விளை நாம் விரோதிகளாகவோ ஒரு நாளும் பாதிக்கிறோம் அனுகூலம் பண்ணவங்களே அவங்க மூலமான வறுமையானால் அவங்க ரொம்ப புகழம் செய்கிறோம் அது கெடுதலும் இருந்தால் ரொம்ப விரோதம் இது வாழ்க்கையில் அஞ்சான காலத்தில் இதுதான் நடக்கும் அதில் விசார காலத்தில் விசாரணை பண்ணி ஈஸ்வரன் மேலே பூர்ண நம்பிக்கை வைக்கிறதுக்கு இந்த நிச்சயம்தான் முக்கியமான இதனுள்ள பால்கோயில் முதலிய இடங்களிலே ஏகாந்தமாக இருக்கும் போது இருக்காங்க ராக்காலத்தில் இருக்காங்க எப்படி இருக்கும் பயம் அதிகமாக தான் இருக்கும் இந்த நிச்சயம் இருந்தாலும் இந்த பயம் இருக்கிறது இல்லை ராக்காலங்களிலும் சிவ செயலை நாடி பயப்படா வேண்டும் என்று கூறியவா இருக்காங்க அத்தனை பேர் இருக்கா அந்த மாதிரி அவர்கள்லாம் எப்படி இருக்காங்க பகவான் நம்பிக்கை தான் காரணம் இந்த நிச்சயம்தான் பகவான் காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை மட்டும் இல்லை அவர் கெடுப்பாருங்கிற நம்பிக்கை உள்ளு அது ரெண்டு இருக்கணும் நீங்கள் காப்பாற்றுவார நம்பிக்கை தான் ஏமாற்றம் தான் உண்டாகும் கெடுப்பா கெடுத்து விட்டாரே என்ன மறந்து தமிழ் செய்யறதெல்லாம் சஞ்சீத்திரம் அடங்கியிருக்கிற மொழி இப்போ ஆர்த்தம் ஆகிறது இல்லை இப்போ அது மரணமடைந்த பிறகு பிறக்கிற சமயத்தில் சத்திர உள்ள புண்ணிய பாவங்களை ஆராய்ந்து பார்த்து இது பரிபாக தெரிஞ்ச பிறகு இவருடைய ஆசைகள் விருப்பங்கள் என்னென்னா ஆர ஆர்த்தி பார்த்து எந்த ஆசை மேலோங்க இருக்கு அந்த மாதிரி பிறார்த்து அமைக்கிறார் பெரும்பாலும் திருபல பரார்த்தம்தான் ஏன் திருபல பரார்த்தம்னால் இவன் செஞ்ச புண்ணியங்களோ மிக குறைவு ஆசைகளோ மிக அதிகம் அப்போ அந்த ஆசைகள் நிறைவேறணும்னு சொன்னால் மீண்டும் முன்னியும் செஞ்சாகணும் அப்படி இருக்கிற ஒரு வாய்ப்பாகவும் சூழ்நிலை அமைக்கிறது அதனால தான் இதுல புதை அதிகம் வரது அவள் முயற்சி செய்யணும் எல்லாருக்கும் அப்படித்தான் ஏதோ சில பேர் எப் எல்லாேருக்குமே சில சில சமையலாக பலப்பராது இருக்கும் அந்த புண்ணிய விசேஷம் தீவிரமாக இருக்கும் இவங்களுக்கு ஆசை குறைஞ்சு இருக்கேன் அப்போது அது அது இப்போ பலப்பராதம் அமையும் ஊருப்பட்ட ஆசை வச்சுக்கிட்டு கொஞ்சம் முன்னி முடிஞ்சால் முடியுமா கையில் பத்து ரூபா இருக்குது ஆயரூபா சாருக்கு எதிர்பார்ப்பு பத்து ரொம்ப இருக்குமா அப்போ தொள்ளாயிரரூபா கடமை வேலைன்னா கொடுத்து கொடுக்கலாம் கட்டிதானே ஆகம்னா நாம கடன் கொடுக்குறேங்கிறாங்க வாயின்ட்டாக்க அப்புறம் மிச்சம் பாயெல்லாம் கட்டி தானே ஆகணும் வாய்தான் விடுவாங்களா அப்படி போல் ஈஸ்வரன் துர்மல பார்த்தத்தை கொடுத்து உடையங்கிறார் அதுதான் ராத்திரி போல் கஷ்டப்படுறது நாம் ஏன் பத்துறது இல்லை ஊர் பட்ச ஆசை இருக்கு அதனால் இதெல்லாம் விசாலம் பண்ணித்தான் விவேகம் வந்த பிறகு அபியாசிகள் படிப்படியே விட்டுறது ஏன் வேண்டா போணும் கடன் தீர்த்துக்கிட்டே வந்துடும் புதுசு புதுசாக ஆசைகள் வேண்டாம் பழைய அது தீர்த்தா போதும் அப்படிங்கிறது அபியாசிகளுடைய கொள்கையால் தான் இருக்கணும் இல்லை புது புது ஆசை வச்சோம்னா இன்னும் தான் இருக்கணும் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் கிடச்சது சரி இதுவா திருப்தி அடைவோம் இது புது ஆசை நமக்கு வேண்டாம் இருக்கிறத கழிச்சுட்டா போகிறோம் இருக்கணும் நம்ம கொடுக்க வேண்டியதுன்னா கடன் அது கழிக்கத்தான் வேணும் நமக்கு வர வேண்டிய பலமாக இருந்தால் தானாக வந்துடும் திருப்பணமாக இருந்தால் சீக்கிரம் வராது மூழ்கி பண்ணால் வரும் அது மூழ்கி பண்ணால் விட்டுடலாம் வேணாம் போடலாம் அது மூழ்கி பண்ணுற காலத்தில் இன்னும் சில சில பாவங்களாக செய்கிட்டு வரும் எதுக்கு இந்த வம்பு வேணாம் பண்ணி விட்டுருலாம் மரமாக எல்லாம் போட்டு விட்டு அது நமக்கு மீண்டும் துணி வாங்கி வாய்ப்பு விட்டு போதும் அதனால் இதெல்லாம் இச்சாபரார்த்து செயல்படுத்துறது இல்லை அபியாசிகள் இச்சாபரார்த்தம்னால் நாம் விரும்போம் அந்த விரும்பக்கூடிய பலம் இல்லைன்னா மீர் பண்ணாதான் முடியும் துர்பலமாக இருக்கிறதுனால நீர் தேவைப்படுது பலமாக இருந்தால் கொஞ்சம் முடிச்சலாம் வந்துடும் அது பிரச்சனை இல்லை அதை பெற்றுக்கொள்ளலாம் துர்பல பிராரம்பது ஆசையும் அதிகமாக இருக்குது அப்போ எவ்வளோ சிரமப்படுறாங்க உதாரணமாக ஐயப்பலைக்கு போகணும்னு ஆசை இருக்குது நடக்கவும் முடியல போகவும் முடியல அப்போ என்ன பண்ணுறேன் எவ்வளோ சேலம் போடுற போய்ட்டு வர்றாங்க அப்படித்தான் ஆகவே துர்கல பரார்த்தம் மூர்ச்சி அதிகமாக பண்ணி ஆகணும் முடியாது இது அபியாசிகள் தேவைய நினைக்கிறதில்லை நமக்கு ஏதோ ஆகார ஆண்டம் கொடுத்துருக்கார் இடை வசதி வசதி இடை வசதி கொடுத்துருக்கார் இது கூட போதும் இதுக்கு மேலே தேவையில்லைன்னு ஒரு பாவனை வரணும் அதற்கு மேலே நாம் செய்ய வேண்டியது சாதனை தான் அதுதான் முக்கியம் திருவண்ணாமலை தியாசனங்கள் இப்படி ஒரு பவனை மாற்றிக்கிட்டா தான் அபியாசம்னு போயிரு அப்படி இல்லாமல் அஞ்ஞானிகள் மாதிரி லாகும்போது கஷ்டப்பட்டுக்கிட்டு பத்திரியான்னு சொல்லிக்கிட்டு போகும்போது தூக்கப்பட்டுக்கிட்டு வரும்போது சந்தோஷப்பட்டுக்கிட்டு அவன் செஞ்சேன் ஏன் செஞ்சேன் அவன் சண்டைக்கு போய்கிட்டு அப்புறம் வழக்கெல்லாம் தொடர்ந்துக்கிட்டு வாழ வேறு எத்த குறைச்சு பார்க்கணும் அஞ்சானந்தான் முதல் கைவிடு துணை யோப்பார் உணர்வரேன் ராளுடை நம்பி தானுரை தமையா நுடல் விழை தத்துவ நிலையம் கைதவரி ஈனமார் பெற பொற்றிடுவன் ஐந்தோழிருக்கும் இரையதிகாரி என்றெல்லாம் ஞானமொன்றனையே தொடரும் ஒரு பொருளுடன் நல்லுவன் பரகதி ஊன் பொருந்திய உடம்பினை பாதுகாத்தல் கைவிட்டு உனது திருவிடியை விரும்புவார் அதனை அறிவார் என்று என்னை ஆளாக ஒழிய சுந்தரப்பெருமா நாயனார் ஓதினமையில் பாடியிருக்கார் அவர் அப்படிதான் விருந்தார் அவர் என்ன எல்லாம் எது கேட்டாலும் பகவான்கிட்ட கேட்கறது பணம் வேணாலும் பணம் கேட்பாரு பணம் கொடுத்தா இங்கெல்லாம் முடியாது நான் அங்கே கொண்டு போக முடியாது ஆற்று போட்டு குளத்தில் எடுத்துக்கிறேன் பணம் அப்படி செய்கிறார் அடிப்பட்டு அரிசி நான் தூக்கிட்டு போக முடியாது பூதங்கள் கொண்டு தூக்கிட்டு போடுங்க அப்படின்னு தான் உடலை பாதுகாத்தற்கு விரும்பினேன் அந்த பலதத்துவ நிலைமையை அறியும் அறிவும் தன்னை விட்டு நீங்கி தன்னால் உடலை பாதுகாக்க கூடாமையால் அவ்வுடலும் நீங்கி மறுமை கண் இழிவு பொருந்திய பிறப்பினையும் அடைவன் அதிலன் பஞ்சகரித்த துக்கும் இறைவனே அதிகாரி என்று அறிந்து இவ்வுடலை இவ் இறைவன் வசமா ஒட்டுத்து ஞான மன்னனையுமே விடாது பற்றும் ஒரு பரகதியை அடைவான் இது உண்மையாம் என்றவார் உத்தரவாதம் கொள்கிறார் அல்ல போன சரணாகதின் பேர் பகவான் கீதையில் போன சரணாகதி அடைன்னு சொல்லுவார் போன சரணாகதி அடைகிறதன்னா இந்த மாதிரி ஒரு பவான இருந்தாந்தம் சகலமும் அவருடைய நிர்வாகத்தை விட்டாச்சு நான் ஒரு கவியாக இருக்கிறேன் அவர் எப்படி விட்டாலும் சரி நல்லா செஞ்சாலும் கெட்டதாக செஞ்சாலும் சரி நல்லது சம்மதம் அப்படிங்கிறது தான் போன பேர் எனக்கு அது வேணும் இது வேணும் நல்லா செஞ்சா தான் பகவான் கட்ட செஞ்சா பகவான் இல்லை அவர் நம்மளை ஏமாத்துறாரு ஏன்னா அந்த கோவிலுக்கு போகப்படாது அப்படிங்கறதெல்லாம் சரணாகுது இல்லை அதெல்லாம் காமிபக்தான் ஊனை ஓம்புதல் கைவிடுத்து உனை ஓப்பார் உணர்வரி என்றதற்கு உதாரணம் தேவாரம் தேனை காவல் கொண்டு விண்ட கொன்றை சொலுந்தாராய் வா நின்றார் அரியா நேரியானே ஆனைக்காவில் அரணே பரணி அண்ணாமலையானே ஊனை காவல் கை வெட்டு உகப்பால் உணர்வாரே தேனை காவல் கொண்டு வெண்ட அந்த முட்டை இருக்கும்போது தேனை காவல் கொண்டு இருந்ததான் இந்த முட்டை பாதுகாப்பு இருந்தது அது விண்டான்னா விரிஞ்சது அப்புறம் அப்புறம் தேன் வந்து தேனை காவல் கொண்டு விண்ட கொன்றைய மலருக்கு எப்படி இருக்க அப்படிப்பட்ட மலரால் தொழுக்கப்பட்ட செம்மை புரிஞ்ச மாலையொழி சிவரமானின்னு அர்த்தம் வானை காவல் கொண்டு நின்றார் அரியான அரியாணி அது சிவமானி உங்களை வானை காவல் கொண்டா இருக்கார் யார் தேவர்கள் தேவேந்திரன் இவர்கள்னால் உங்கள் உண்மை முழுத அறிஞ்சவர் அல்லர் கட்டவர காலத்துக்கு போய் கும்பிடுவாங்க லாமலையும் வருவாங்களே முழுசாக அறிஞ்சி வரல அவங்களாம் அது அரியா நெறியாணி அப்படிப்பட்ட நீர் இவ்வளவு இருக்கு எப்படி ஆனைக்காவில் அரணி திருவானைக்காவில சிவருமானாக சிவலங்குடியில் எழுந்திருக்கிறேன் அரணி எல்லா வண்டிற்கும் மேலானவரேன் அண்ணாமலையானி அழிமொழி தெரியாமல் இருந்த காட்சிக்கு அண்ணாமலையிலே இருக்கிறேன் ஊனைக்காவல் கைவிட்டு உன்னை உகப்பால் வருவாரே அப்படிப்பட்ட உங்களை ஊனைக்காவல் ஊன் உடம்பாகிய சரீரத்திலே பாதுகாப்பு சுகம் இருக்கிறது என்று நினைக்காமல் கைவிட்டவர்கள் உன்னு வைப்பார் அப்படிப்பட்டவள்தான் உன்னுடைய அருள்நாளே சந்தோஷப்படுவார்கள் மற்றும் எல்லாம் சந்தோஷப்பட மாட்டார்கள் ஆகவே தியாக புத்தி வேணும் சரீரம் தயமானம் எவ்வளோக்கான குறையுதோ எவ்வளோக்கான சுகமும் கிடைக்கும் ஆகவே செருமான் மேலே முழு நம்பிக்கை இருக்குமே ஆனால் அவருடைய அருள்னாலே பக்தர்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுது காமி பக்தர்களுக்கு இதெல்லாம் கிடைக்காது நிஷா பக்தர்களுக்கு தான் கிடைக்கும் சம்ம அப்பர் சுவாமிகள் அப்படி இருந்தால் அதனால் அவர் பார்த்தார் இந்த செருமானவுடைய அருள் பெருணுமன் சொன்ன உவனைக்காவல் கைவிட்டனர் சரீரத்தை சம்ரச்சனை செய்கிறேன் இது என்னுடைய ஆதீனத்தில் இருக்கு கர்த்தா தீனம்னு நினைக்கப்படுறார் இது கர்த்தாதீனம் இல்லை கர்மாதீனம் கர்மத்துக்கே தான் சரியில் நல்லது கேட்டால் நடக்கும் வழிய நம்பிக்கிறதுக்கு நடக்கிறது இல்லை என்ற ஒரு நிச்சயம் வைந்துக்காக உகப்பார் உன்னை உகப்பார் உங்களுடைய அருளாலே சந்தப்படுவார்கள் சொல்லிட்டு உள்ளதுண்டா மற்றும் தள்ளுவனாமையே நெவ்வித நுண்ணுழைந்து தவமு காலையோனு செய்துனும் ஞான சாதக நுண் மேதையொடும் போய் தெள்ளிய போக மீண்டடைவன் சிவமது பவ மது இரண்டில் முன்பாட்டில் நல்லுவன் தின்னம் என்று உறுதி அது எந்த ஜென்மத்தில் எடுவே தூக்கி இருக்கிறதுனால ஒரு எ ஜத்திற்கு கிடைச்சிருமாட்ட உள்ளது ஒழிப்பெரும் உண்டாம் ஒரு காலத்தும் இல்லை என்று திருவென்காடல் ஆயனார் ஓதுறினாலே எப்பவுமே கிடைக்கும் இல்லாத எந்த காலத்திலும் கிடைக்கும் சட்டி அகப்படும் சொல்லுவாங்க பட்டினத்தார் சொல்ல பொருந்தான் என்ற ஊழ்வினையை யாவராலும் தள்ளக்கூடாமையால் ஒவ்வொருவருக்கும் பிரார்த்தம் பொருந்திருக்கு தள்ள முடியுமான்னு அனுப்பிச்சான் தீர்க்கணும் வேறு வழியே கிடையாது அது யாராக இருந்தாலும் சரி தேவர்களுக்கு அதான் மனிதர்களுக்கு அர்த்தம் தான் தவத்தினை பண்ணும் காலத்தில் அந்த ஊழ்வினை எந்த விதத்தால் வந்து பொருந்தி தன் உடம்பினையும் உயிரினையும் வேறாக்குதல் செய்தாலும் உடம்பு சவ பண்ணிக்கிட்டே இருக்க முட்டி வரலை அப்புறம் ஆர்த்தம் முடிஞ்சு போச்சு அப்புறம் என்ன பண்ணுறது சாக வேண்டியதுதான் அப்படி சாகனை செத்தாலும் கூட ஞான சாதகனானவன் தன் உள்ளத்தின்கண் மேவிய அந்த சுத்தவாதனை உடனே புதுவாதம் சம்பாரிச்சிருக்கான் அஞ்ஞான காலத்தில் கெட்டவாதத்தை சம்பாரித்தது அவை தனி மாதிரி அடுத்த பிரார்த்தம் அமைக்கிறான் இப்போ என்ன இருக்குது இவருக்கு சஞ்சித்தம் இருக்குது செஞ்சத்தில் இருக்கிற புண்ணியபாலம் இருக்கின்றன அந்த புண்ணியபால் எப்படி இருக்குது நிஷ்காம தான் இருக்குது காமியமாக ஒன்று ரெண்டு இருக்கலாம் எப்போ இருக்கலாம் முன்ஜென்மல் செஞ்சது அந்த ஜென்மன் காமியமாக இருக்கும் இந்த ஜென்மத்தில் நிஷ்காம செய்கிறதுனால அந்த நிஷ்காம புண்ணியம் தான் அங்கே தங்கிருக்கும் அந்த நிஷ்காம பண்ணி என்ன பண்ணோம் ஞானத்துக்கு ஏதுவாக்கும் வாசனைகள் எப்படி இருக்குது ஆசா பாசைகள்லாம் போய் முத்தி அடையணும்கிற தீவிரமாக இருக்கு அது தகுந்த மாதிரி பண்ணிருக்கு இது புது வாசனைகள் அப்ப இப்படி இருக்கும் போய் பிரார்த்தை எப்படி அமைப்பாருமங்களை செஞ்ச அந்த காமிய புண்ணியத்தை வைத்து இவன் ஞானம் அடைவதுக்காக பிரார்த்தை அமைப்பார் புது வாசனைகள் இருக்கிறதுனால அவருக்கு என்ன முதல்ல சுத்தவாதையே ஓர்த்தலோகங்களிலே சென்றிருந்து மேல் லோகங்களுக்கு சுத்த போகங்களை அனுபவித்து அங்கே போகபாக்கியம் கொஞ்சம் அனுபவிக்கணும் பின்னர் மீண்டும் பூமி எண்கள் வந்து ஒரு ஜனனம் இரண்டு ஜனனத்திலே பரிபூர்ண ஞானத்தினை தொற்று சிவத்தினை அடைவான் என்றவரு புத்திரிதாக கொடுக்குறார் இவர் தான் வேண்டாம் வேண்டாம்ல இவங்களுக்கு எப்படி போகபாகம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் முற்றிலும் வேண்டாம்னு சொல்லலை அந்த அளவுக்கு இன்னும் பரிபாகம் இல்லை முற்றிலும் வேண்டாம்னு சொன்னால் இங்கேயே புத்தி அடைந்து வந்துடும் அதனால் போக வேண்டிய தேவையில்லை ஏது சொ காரியூதி பலம் அஞ்சு நிலை இல்லை ஏதோ சொருவ அளவுக்கு தடவாடி கிடக்குதுன்னு வச்சுக்க அந்த காரியம் இல்லை இல்லை கொஞ்சம் கூடுதல் இருக்கலாம் அதுக்கு கொஞ்சம் அந்த மனசு சமாளப்படுத்தணும் அதுதான் கொஞ்சம் கொடுக்குறது சமாளப்படுத்தணும் பிள்ளைகள் அடம் பிடிச்சாக்க வேண்டாம் வச்சுவாக இருந்தாலும் கூட வாங்கி தான் கொடுக்கணும் அப்புறம் அது ஒத்து போயிடறோம் ஊசி தான் போடணும் என்ன பண்ணுறேன் வேறு வழி அப்படி போல இந்த ஜீவர்கள் ஆசை போகலை ஜென்மன் சம்பாதிச்ச ஆசையினால அப்போ கொஞ்சம் போக பாக்கணும் கொடுத்தாவணும் கொடுத்தா அந்த ஆசையில் களைஞ்சிடும் கழிஞ்ச பிறகு வெறுப்பு ஏற்படும் ஏன் சுத்தவாச இருந்ததுனால இது தேவையில்லை இன்னும் ஆசைனால ஆடம் கொடுத்துருக்கார் அனுபவிச்சாச்சு வேண்டாம் வெறுப்போட நம்ம திருந்திக்க திருந்தும் போது அடுத்த பிறகு ஞானத்துக்கு ஏதுவான பிறகு அதாவது ஒரு ரெண்டு பிறவையில் நீங்கள் கருத்து இருந்தான் வாசனைக்காக தான் வாசனை இந்த அஞ்ஞானிகளுக்கு இந்த மாதிரி கிடைக்குமா அவங்க கிடைக்காது அவங்களுக்கு வந்து கர்மத்துக்கு வீடாக தான் கிடைக்கும் இவங்களுக்கு ஏன் கர்மம் செய்யாமல் கிடைக்குமான்னா இவர்கள் ஞான மார்க்கத்தில் போயிட்டான் ஞான மார்க்கத்தில் போனது என்ன அப்படி கொடுக்கலாமான்னா தியாகம் பண்ணிட்டான் அவதி பரியந்தம் ஏ சொ வரைக்கும் இருந்தாலும் இன்னும் காரிய அவதினா தியாகம் பண்ணியாச்சு தியாகத்துக்கு தான் அங்கே பலன் பொருள் தியாகம் குழைப்பு தியாகம் அவரில் வாக்குத் தியாகம் உடல் தியாகம் இதெல்லாம் அப்பியாசி பண்ண என்ன பண்ணுறான் பொருளில் இச்சை இல்லை தியாகம் பண்ணுறது அப்படிங்கிறது பிறகு கொடுத்தாதான் தியாகம்னு அர்த்தம் இல்லை இச்சி இல்லாமல் தியாகம்தான் அந்த பொருள்களில் இச்சி இல்லாமல் இருந்தாலே தியாகம் ஆகிடுது அப்புறம் இச்சை இல்லாமல் இருந்தால் பொருள் என்ன ஆகிடுது எந்த சமயத்தில் யாரும் கொடுக்கணும்னா கொடுத்துருவாங்க மிச்சம் இல்லைன்னா மிச்சம் இருக்கு வேணாலும் கொடுக்க மாட்டான் அதனால் இப்போ பொருள் தியாகம் உண்டு என்ன உள்ளத்தில் பிரியம் கிடையாது அதே போல தியாகம் உண்டு ஜவம் பண்ணுறது உழைப்பு தியாகம் வாக்குத் தியாகம் தோத்திரங்களை பண்ணுறது ஜபம் பண்ணுறது எல்லாம் இப்படி தியாகம் செய்யறதுனாலே அவர்களுக்கு புண்ணியது புண்ணியா சொல்லும்ப கிடை ஜ குற்றிலும் தொடர்ந்து வரலாம்னு சாஸ்திரம் சொல்லிருக்கு வளாச்சத்தில் சொல்லியிருக்கு விபத்துல சொல்லிருக்கு வகைக்கிறது சொல்லிருக்கு தார்பிர நூல்களான எல்லா நூலும் சொல்லியிருக்கேன் கைவல்யம் ஐந்து சாஸ்திரம் சொல்லியிருக்கேன் வேதாண் சுனாமணி பல சாஸ்திரங்கள்லையும் ஞானம் வராமல் மனம் அடைந்தாக ஒவ்வொரு பிறவையில் வரலாம் என்று உத்தரவாதம் கொடுக்குது ஆனால் இந்த உத்தரவாதத்தை எவ்வளோக்கெவ்வளோ நம்பிக்கையை கொள்கிறோமோ அவளுக்கு பரணுண்டு இது என்ன கிடையாது நம்மளாதான் நம்மளா நடராஜா நம்ம ராமராஜாதான் கொண்டு போயிடுவான் மருந்த வாழ்க்கு உடல் பறிப்பதுதான் அச்சமாதிகள் தரு திருந்த சிந்தை சிவன் கணேயாவர் ரமையை பேதிப்பான் பொருந்தினும் எதிர்முதீர் கொலைவம் பூத மாதிரியாவனை வளைந்திடனும் இருந்ததாம் சமாதி நிலைவுலே யாதோர் எண்ணியா எண்ண வைராக்கிய தீபம் தொண்ணூத்தி ஒன்பதாவது பாட்டு இதுவரைக்கும் வைராகத்தை பற்றி இவர் வாசலிட்டு வந்து இன்னும் முடிக்க போறார் என்பது அரிதாகிய தவத்தினுக்கு மாறுபாடு உடம்பினை தான் பாதுகாக்குதல் அதாவது தவம் செய்யறாங்கன்னா உடம்பு சமரட்சணை செய்யப்படாது தவத்துக்கு அடையாளம் உடம்பு பற்றி கவலைப்படக்கூடாது அதான் மாறுபாடு அதனால் பயமாசை அபிமானம் முதலியன மனத்தின்கீழ் உள்ள சரியம் பற்றி பாதுகாக்கணும்னு வந்ததுன்னா பயம் ஆசை மனதில் உள்ள உண்டாயிருக்கும் அதனில் தவத்தினருக்கு இடையூறு செய்தற்கு யாவர் வந்தாராயினும் நமது சிந்தை சிவனது திருவள்ளியின் கண்ணே திருந்தான் நிற்கும் என்று திருமூலன் நாயனார் கூறினமையால் திருமூலன் நாயனார் சொன்னதை எடுத்து போடுறாரு பிரமாணம் மனத்தினை பேதிக்கும் பொருட்டு தமது எதிரே தேவர்கள் வந்தாராயினும் முதிர்ந்த கொலையினை செய்கின்ற வெவ்விய பூதங்கள் முதலியவை வளைந்து கொண்டான ஆயினும் நாம் இருந்த சமாதி நிலையை வழுவாதிருந்தோர் தாம் எண்ணிய வீட்டின்பத்தினை எண்ணியவாறை அடைவார் என்பார் என்ன பெரிய வைராக்கியம் இந்த வைராக்கியத்தில் ஒரு சிறு பகுதியாவது கடைபிடித்தாதான் இல்லர் வாழ்க்கையிலும் பயன்படும் அஞ்ஞானம் போனோன்னா ஓரளவுக்காவது வைராக்கியம் காட்டதான் வேணும் இல்ல வாழ்க்கை இருந்தாலும் தொடர் வாழ்க்கை இருந்தாலும் கூட இவ்வளோ காட்ட முடியலன்னாலும் ஓரளவு காட்டதாக வேணும் ஏன் காட்ட முடியலன்னா உடல் தாங்கும் சக்தி இருக்கணும் அதுதான் முக்கியம் உடம்பை பொறுத்தா வைராக்கியம் தீவிரப்படுத்தலாம் குறைக்கலாமுடைய உடம்பு பலகீனமாக உடம்புல அந்த வைராக்கியம் பேச முடியாது அவர்கள் மனதிலிருந்து வைராக்கியம் வச்சுக்கணும் வெளிப்பட வெளிப்பாடாக இருக்க முடியாது அது ப பல பேர்கள் இவர் வைராக்கிய இல்ல சொல்ல ஆளுவர்கள் இருக்கலாம் இருந்தாலும் அவர் நிலைக்கு அது மன அளவில் எவ்வளோ எவ்வளோ தீரம் அதான் உண்மையான வைராக்கியம் சரீரத்தில் வைராக்கியத்தை காட்டிட்டு மனசில் ஆசைபாச இருந்தால் அது வைராக்கியம் ஆகாது அதனால் இந்த வைராக்கியத்தன்மையானது தவம் பண்ற காலத்துல இந்திரன் முதலாள தேவர்கள் வந்து கூட பேதிக்கலாம் பூதங்களும் நம்ம எப்படி இருந்தாலும் கூட தாம் இருந்த சமாதி நிலையை நிலைமை வலுவாதி இருந்தோர் தாம் எண்ணிய வீட்டு தின்பத்தினை எண்ணியவாறே அழகுவார் என்றும் சோதனை வார்த்தா பள்ளிக்கூடத்துல படிக்கிற பையனை கேள்வி கேட்காம இருப்பாரா பரிசு இல்லாம இருக்குமா அதுக்கெலாம் தேர் பண்ணி தான் இருக்கணும் அப்படி போல இது லௌகிக படிப்பு இது ஆன்மீக படிப்பு இது அனுபவ படிப்பு எங்கேயும் கேள் கேக்கத்தான் செய்வாங்க சோதனை பண்ணத்தான் செய்வாங்க நம்ம அதிகமாக தேராக தான் இருக்கணும் அப்போ ஞானம் கட்டுவோம் சொன்ன இத்துறை என்னும் பாட்டு முதல் இந்நான்கு பாட்டாலும் தவத்தினோர்கள் தாம் உடம்பினை பாதுகாத்தல் கைவிட்டு இ உடம்பினை படைத்த இறைவனே காத்தலும் அழித்தலும் செய்வான் அவனையன்றி பிறர் ஒருவராலும் காத்தல் அழித்தல் செய்யக்கூடாது என்று அறிந்து அவ்வறைவன் செயலை நாடி பயமாதிகள் இன்றி ஞான சமாதி கூட வேண்டும் என்று கூறியவாருக்கானுங்க அதனால பயமாதிக்கு காரணமே சரீரப்பற்று தான் சரீரப்பற்று இல்லாம இருக்காது அது போக்குறது என்ன வழி இவருடைய பஞ்சகரித்தியத்தை நாம் திடப்படுத்தணும் அவர் நம்முடைய புண்ணியபாதிகளாக ஐந்து தொழில்கள் செய்யக்கூடிய அந்த பணிகளை நாம் ஏற்றுக்கொள்வது என்ற ஒரு கொள்கை திடமாக இருக்குமேனால் சரியப்பட்டு இருக்காது தவத்துக்கு தடை வராது என்பதை இந்த பாட்டு சொல்லி முடித்தார் உடற்பரிப்பதுதான் என்றதற்கு உதாரணம் தேவாரம் தேவத்து ஒரு பாட்டு நன்கடம்பனை பெற்றோயில கண்கடன் அடி என தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே நன்கடம்பனை தன்கடம்போட்டுக்கு நான் போட்டுக்கலாம் நன்கடம்பம் அதாவது கடம்பம் மரம் என்று ஒரு மரம் அது செலவருச்சம் மதுரை அது கடம்பனை பெற்றவர் களம்பு மரம் கள களம்பூவை அழிந்திருப்பவர் பெற்றவள் பெ பெற்றவள் பங்கினன் அப்படி யார் சிவருமானுடைய பங்கினன் ஒரு பாகத்தை கொண்ட பார்வேவின் அர்த்தம் நம் கடம்பனை பெற்றவள் பங்கினன் யார் தென்கடம்பை திருக்கரக் கோயிலான் தென்கடம்பைன்னு மதுரை ஒரு பேர் உண்டு வடகடம்பை குளித்தலை அது கடம்பு சேத்திரம்தான் அது வடக்கு இருக்கிறதுனால வடகடம்பை என்றும் தென்கடம்பைன்னு சொல்ல பிரிக்கிறாங்க அதனால நன்கடம்பனை கடவு மாலை அணிந்திருக்கின்ற முருகப்பெருமானை பெற்றவள் அவளுடைய பங்கிரன் அந்த அம்பிகை ஒரு பாகத்தை வைத்து கொண்டிருக்கின்ற சிவருமான் யார் என்ன்கடம்பை திருக்கரக் கோயிலான் சொக்கலிங்கப் பெருமானாக இருக்கிறார் அப்படிப்பட்ட கோயிலை உடைய சிவருமான் இன்னைப்பே பிரார்த்திக்கிறேன் என்ன தன்கடன் அடி ஏனையும் தாங்குதல் உங்களுடைய கடமை என்ன அடியேணையும் உண்மை இறந்ததற்கு அச்சு உண்மைன்னு சொல்லுவார் எனக்கு எத்தனையோ தாங்கிருக்கீங்க என்னையும் தாங்குகிறோம் அடியேனையும் தாங்குதல் தாங்குதல் என்ன அர்த்தம் அப்போ நான் என்ன பண்ணுறது என் கடன் பணி செய்து கிடப்பது என்னுடைய கடமை என்ன பணி செய்வேன் சேவை செய்வேன் உலகார பணிகள் தீர்காலும் செய்யணும் அது கிடப்பதே என்கிறார் கிடப்பது என்ன பல கருதாகவும் அர்த்தம் நிஷ்காம செய்யணும் இதை என்னுடைய வேலை ஆக இந்த ஒரு பாவனை வரும்போது சரிதப்பட்டெல்லாம் போயிருது அப்படிங்கிறதுக்காக இந்த பாட்டு எடுத்துக்கொட்டுருக்கேன் இவ் உடல் பறிப்பது தான் என்றதற்கு உதாரணம் தேவாரம் மருந்தவ உடல் பறிப்போம் ஆகவே என்னுடைய கடன் பணி செய்து சேவை செய்கிறது தான் நிச்சயம் பண்ணிட்டவெல்லாம் சரி பாட்டு இருக்காங்க என்றும் சிந்தை சிவன்கனே யாவர் வரணும் என்பதற்கு உதாரணம் திருமந்திரம் இருந்து வருந்தி செய்யும் திவனவன் பாலே இருந்து வருந்தி எழில் தவம் செய்யணும் இடத்தை படித்து வருத்தம் அடைந்து துக்கத்தை பெற்றுக்கொண்டு எழில் அழகு பொருந்திய செய்யும் பெருந்தன்மையாளரை பேதிக்க வேண்டும் அப்படி பண்ணவர்கள் பெருங்குடையவர்கள் மிக உயர்ந்தவர்கள் இவருடைய திருவள்ள பெற்றவர்கள் அவர்களை குழப்பம் பண்ணணும் அவங்களை தினமா இருக்கானா இல்லையான பரிசீலனை பரிசு வைக்கணும் அப்படி என்பதற்காகவே இருந்து இந்திரனே எவரே வரணும் எவ்வளவத்தில் இந்திரன் முதலான தேவர்கள் அல்லது பூதங்கள் யார் வந்தால் அவர்கட்டுமே இல்லை எந்த உலகத்திலே இருக்கின்ற மக்கள் பாபர மக்கள் தான் அவர்கிட்டமே கர்மானுசாரம் தான் வருவாங்க இல்லைன்னு வரமாட்டாங்க யார் எவரே வரணும் அது யாராக இருந்தாலும் கூட நம்முடைய மனபா எப்படி இருக்கணும் இருந்து நாம் சேர்ந்து சிவனவன் பக்தே இந்த உலக பொருள் இருந்து விடுபட்ட மன்னமாக இருக்கணும் அது அந்த பட்டு இருக்கணும் வழிய பட்டியதில் இருக்கப்படாது ஞான மார்க்கத்தில் அடுத்த பாட்ட சொல்றார் வாயும்மாதி நிலை குலையாதோர் எண்ணிய எண்ணியாங்கு அடைவர் என்பதற்கு உதாரணம் எண்ணிய எண்ணியாங்க அப்படி போல சொல்றார் எனக்கு உணர்வுடைமை இடர் வீட்டாதுமை ஆனால் தமிழா வீடழிக்கும் ஆசையே தீங்க அது செய்வாய் சனிப்பில் சிவமெங்கனும் பொழுது சாந்தம் சுபம் சித்துருவென்னும் கனத்தவிந்த ஒரு நினைவே கருணத்யாகம் ராகவனே அந்த கால சாத்தனம் எனக்கு ஈது என்னும் எனக்கு செயலத்தை பற்றி வைத்துக்கொண்டு ஈது இது எனக்குடையது எனது என்ற ஒரு பாவனை இந்த உணர்விற்கு இது துக்கத்தான் கொடுக்க வேண்டியது சுகத்தை கொடுக்காதுன்னா இணர்வு விட்டு அகலாவதையும் உணர்வின்மை அந்த உணர்வு இல்லாமல் இருந்தால் அனர்த்தமில்லாத துக்க கலப்பில்லாத மோட்சத்தை கொடுக்கும் ஏ ராம ராமவணி ஆசை ஏது இங்கும் செய்வாய் இவனுக்கு எதிரப்போ ஆசை சைதைப்பட்டு வைத்து கொண்டு துக்கமடைகிற செயல்பட்டு வீடு சுகம் அடைகிறான் இது வேணும் செய்ப்போம் அப்படின்னா ஏன் அப்படின்னு சொன்னால் சனிப்பு இல் சிவம் எங்கனம் உள்ளது முன்பாட்டில் பக்திமார்கள் சொன்னார் இப்போ அது வேதானந்தன் ஜனிப்பு இல் உற்பத்தி இல்லாத பிறப்பில்லாத என்ன பிறப்பில்லாத சிவம் பிரம்மஸ்வரபம் எங்கனம் உள்ளது வியாகமாக இருக்கிறது அது எப்படி இருக்குது சாந்தம் சுபம் சித்து உருவ எண்ணம் சச்சிதானந்தும் என்று சொல்லக்கூடிய கனத்த இந்த ஒரு நினைவே சச்சிதானந்த நித்தியம் போன இந்த ஒரு நெய்வும் இருக்கே இது சிந்தனை தான் கரும தியாகம் இது இருக்குமே உலக கிருத்தியங்கள் எல்லாம் வராது அதில் வெறுப்பு தான் வரும் போகும் ஆகவே எப்போது அகழ் சச்சியானந்தபெருமன் நான் என்கிற நிச்சயம் எவ்வளோக்கு எவ்வளோ வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ வெளியில் உள்ள கருமங்கள் எல்லாம் பிடி பிடி குறையும் அப்படி குறையிறதுனால உள்முகமாகும் உளுமூகமான ஒரு காலத்தில் சுரூபத்தை நிச்சயமாக அடையலாம் இடைக்காலத்திலையும் அந்த பாவனையினாலே மன ஒடுங்கும் உதாசீன திசைக்கன் மனம் ஒடுங்கும்போது நிசானந்தம்னு சொல்லக்கூடிய ஆனந்தை வெளிப்படும் ஆனால் இடைக்காலத்திலும் பயன் உண்டு ஆனால் முழு பயன் அந்த நிச்சயம் வரும்போது தான் பிரயோஜனம் நிசானந்தம்ன்ற எப்போது உதாசீனம் தீவிரமாக இருக்கோ சவபாவடி தீவிரமாக இருக்கும் சவபாவடியாக தீவிரமாக இருந்தாலும் சந்தோஷம் தீவிரமாக சந்தோஷம் இப்போ விஷ்ணபான தீர்வாக இருக்கிறதுனால சந்தோஷம் இல்லைக்குமே தான் எல்லா ஜீவர்களுக்கும் விஷயபான தீர்வாக இருக்குது பல காரணத்துனாலே இருக்குது ஒரு காரணம் இல்லை ஒருவரும் பிரார்த்தது ஒரு விதமாக இருக்கும் அது பிரத அனுசாரமாக திருப்தி வராதே இல்லை வராது காரணம் என்ன அந்த அமைச்சாரம் தான் மக்களிடத்தில் கீழே உள்ளவர்களை விட்டுறது மேலவர்களே பார்க்கறது மேலோ பார்க்க போது இதுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அது உடல் ஆரோக்கியத்தினாலே வரலாம் அப்புறம் பொருளாதாரத்தினால் வரலாம் அல்லது மதிப்பு கௌரவம் ஜாதி அப்புறம் செல்வாக்கு அரசியல் சந்தா சந்தர்ப்பங்கள் இப்படி பல காரணங்களாலே யமர்ட்ட வரலாம் திருப்தியாக வர்றதில்லை அது திருப்தி வர்ற அளவுக்கு உணப்பிரிவாக இருக்கிறது இல்லை இல்லாதது காரணம் விசாரத்தை விசாரம் இல்லாமல் வேதாந்தமாக பரிச்சயம் இல்லை அப்படி எவ்வளோ இருக்கும் அப்படி தான் இருக்குது சந்தோஷ இலக்கணமே கர்மானுஷ்டம் கிட்டத்தட்ட திருப்தி வந்தால் தான் திருப்தி வரலன்னு கிடையாது கிடையாது சுகம் எப்படி வருது வாஞ்சித்த பதார்த்தம் கிடைச்சால்தான் மன ஒடுங்கும் ஒடுங்கும் சுகம் வெளிப்படும் இப்போ வாஞ்சி பதார்த்தம் எதுவாக இருக்கணும் சொருபமாக இருக்கணும் அப்படி உண்மையாக சொருபம் அதிர்ஷ்டானம் சேர்ந்தால் வாஞ்சி அந்த பதார்த்தம் நினைக்கொண்டு நினைக்கொண்டு மனம் ஒடுக்க தான் செய்யும் ஒடுங்கும்போது சுகம் தோறியதாக இருக்கும் அதனால் வெளியில் உள்ள பதார்த்தங்கள் நம்ம சுகமாக இருக்கும் அல்ல விரும்ப இருக்கோம் விரும்ப விரும்ப என்ன பண்ணுறோம் அது கருமம் குட்டி வச்சால் கூடும் சந்தோஷப்படுறோம் கூடுறதில்லை அன்னைக்கு கூடிச்சே இன்னைக்கு வரலையே எழுதுக்க போகிறேன் அன்னைக்கு பிராரதி இன்றைக்கி பிராரதில்லை அன்றைக்கு இருக்கிறது இல்லை அன்னி துக்கம்தான் பையன் இங்கே வந்தே வேண்டான்னு சொல்லி ஐசானத்தில் பற்றது இருப்பமையானால் ஐசானம் நமக்கிட்டே இருக்குது அது எங்கேயும் போகிறதில்ல வர்றதில்லை வியாபாரமாக இருக்கு பிரியேக வரமாலுமா உள்ளாய்வருக்கு உள்ளுக்கு வேறு இல்லாமல் உலகிலிருந்தும் பதினாலுங்களும் ஒரே வசுவாக இருக்கு அப்படிப்பட்ட வசூலில் தான் மனோ நாடு வழியாக இந்த பரிசின்ன புத்தியோடு இந்த உலக விஷயங்கள் நாட நாட என்ன ஆகுது அது கருமத்தி கொஞ்சம் கிடைக்கும் கிடைக்காம போகும் கிடைச்சதையும் நம்ம திருப்பி இருக்கிறதில்லை அப்படி அனுபவித்தாலும் அது இடையிடையே துக்கமும் வரும் பல தொலைகள் இருக்க செய்யும் இதே பரிசின்ன புத்தி ஆகவே அபரி சின்ன புத்தி இருக்கிறோமே இது கிடைக்குமா அது கிடைக்கும் போது கிடைக்கட்டும் கிடைக்கல அவாந்திர பிரிவாட்சி இருக்கதாக செய்யும் அது நினைக்கொண்டு வரும் கேட்க வந்து வரும் சிந்திக்கொண்டு சுகம் தோற்றம் அந்த சுகத்திலே இப்போ ஆரம்பிக்க அப்புறம் சிலருக்கு இது பரமானதா பிராப்தி ஆகிய புத்திக்கு பா பாடுபடுக்கும் இப்படிப்பட்ட ஒரு விளக்கங்கள் எல்லாம் நாம் மனதில் கொடுத்தாதான் அந்த மனவானது ஒழுங்கு பிள்ளை ஒழுங்காது வெளிப்பாட்டமே சென்று சேர்ந்து பழக்கப்பட்ட மனசு சும்மா வந்து நீ உள்ளே போகணும்னு போகாது ஒரு போக போகாது பிள்ளைகள் வெளியே சொல்லிகிட்டு இருக்காங்க விளையாடிக்கிட்டே இருக்காங்க அதில் உள்ளவானலாம் வரமாட்டான் என்ன செய்யணும் இந்த மிட்டாயிருக்கு அவனுக்கு பிரிமான மிட்டாய்பார் அப்படின்னு காட்டினா உள்ளே வந்துடுவான் அவ்வளோதான் உள்ளே போவோம் உள்ள இங்கே சாப்பிட விடாது எழுதிப்போம் அப்படின்னா உள்ளே போய் சாப்பிடுவான் அப்போ அவனை கூப்பிட்றதுக்கு தந்திரம் என்ன அவனுக்குப் பிரியும் அதுதான் அது கூப்பிடணும் ஒன்றுமில்ல சொல்ல உள்ள வருவான அப்படி போல் இந்த மனது எழும அடுமான் அது அதுக்கு ஒரு மிட்டாக கொடுக்கணும் அதுவேடாத ஆத்மா அஞானம் அந்த ஆத்மாவை பற்றிய சிந்தனை அடு விளக்கம் அது தவிர வேறு இல்லைங்கிற உடன்பாடு இருமுறை அண்மையாக வேதிரேகம் சொல்லுவாங்க ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் உடம்பு அதிகரி முறையை சொல்லித்தான் ஜனப்படுத்தல் பணக்கம் நல்லவன் அப்படின்னா உடன்பாடு கெட்டவன் அல்லன் நல்லவன் தான் அதே மாதிரின் பேர் அப்படி போல் இந்த மனதுக்கு உலக பொருள்கள்லாம் துக்க விடுவோம் என்று காட்டின மாதிரி காட்டணும் அது தவிர இல்லையானும் ஜலப்படுத்தணும் ஏன் இந்த வியாபாரம் தான் எங்களை அப்படி இருக்கும்போது துக்கம் வருவதற்கு ஏதுவான விவகாரங்கள் கிடையாது இப்படிப்பட்ட ஒரு மனோபாவத்தை எந்த அளவுக்கு நாம் மனதுக்கு விளக்கம் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு ஓரளவுக்காக படியும் அது ஏன்னா அது வெளியில் போய் போய் கஷ்டப்பட்டு துக்கம் அடைகிற மனசு இந்த ஜென்ம இல்லை பல ஜென்மங்களில் பட்டுப்பட்டு ஏமாந்த மனசு தான் அது ஏமாந்த வயிறு போய் விளக்கம் கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது அது ஓரளவுக்காக ஒருத்தர்த்தாங்காரம்னு சொல்லுவாங்க பாதியால் ஒத்துக்கும் காலை போல முடித்த ஏற்றுக்கணும் மனதை வசப்படுத்தி இதெல்லாம் உபாயங்கள் என்று சொல்லப்பட்ட அதனால ஜனி புயல் உள்ளது சாந்தம் சுபம் சித்து உரு என்னும் கனத்தவிந்த ஒரு நீங்கள் நினைவு தான் கருமத்தியாகம் ராகவனே இல்லைன்னா கருமத்தியாகம் வராது என ஒரு மட்டுக்கான தேவர் அளரக்கர் சித்தரு வித்யாதரர் முதலோர் யவரும் விரும்பி சித்தி புத்திகளும் எட்டுணே அச்சமாதியன் மேவுராதக்சித்தவம் புரிந்தடைந்தான் மேலதாமூலபண்டாரம் ஓவர அவையே குடிகொள் குடிகொள் என் போல் நெஞ்சுடையரால் அடையவும் படுமே போட்டுக்கணும் கடிச்சுக்களை இல்ல போட்டுக்கணும் கேட்கும் என்பது தேவர்களும் மகத்தாகிய முனிவர்களும் அசுரர்களும் ராக்கதர்களும் சித்தர்களும் வித்தியாதரும் என்று சொல்ல நின்ற இவர்கள் முதலியவர்களும் வட்டமா சித்திகளையும் மேலாகிய ஊர்த்த போகங்களையும் விரும்பும் காலை பயம் ஆசை கோபம் அபிமானம் முதலியவை எள் மாத்திரம் ஆயினும் மனத்தின் கீழ் பொருந்தாது மாற்றி தவத்தினை பண்ணி அவற்றினை அடைந்தார் ஆனால் அவர்களெல்லாம் பட்டமாசித்து அடையும் போதும் போகபாகங்களை அடையும் போதும் மனதே எள்ளு பிரமாணம் ஒரு எள்ளளவு கூட மனதை சே செலப்படாவிடாமல் அடைந்தாலும் சொல்லப்படும் அப்படி இருக்கிறார்கள் அந்த சித்தி புத்திகளுக்கு மேலாயுள்ள அதாவது உலக போகபாக்கியங்களுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு அடைந்தார் அதற்கு மேலாயுள்ள வீட்டின்பமாகிய மூலபண்டாரத்தினை அதை எல்லாத்துக்கும் காரணமானது அந்த பயம் முதலியவை தாமே விட்டு நீங்காது குடிகொண்டிருக்கின்ற என் போலும் தன்னை தாழ்த்து பேசுகிறார் மனத்தினை உடையவரால் அடைவோம் கூடுமோ போகாரம் கூடாதுனால ஆகவே மனமானது அந்த போகபாகியங்கள் சித்துக்கள் அடைகிறதுக்கே எள்ளுபரமான அளவு கூட மனதை கதவிட்டாமல் இருந்தால் தான் சித்திக்குது அதை விட கடைசி பிறப்பும் மூலவண்டாரம் வீட்டின் மூலவண்டாரத்துக்கு எவ்வளோ தவம் பண்ணணும் ஆனால் நானும் அந்த அளவுக்கு மனப்பரிபாகம் இல்லை எனக்கு வருமா வராத அல்லவா அவருக்கு வர அமெல்நாடு இருக்கு நம்ம அப்போ நம்ம ஓலிகள் இருக்கிறதுக்காக அவர் சொன்னார் அப்படி என்ன அழுச்சல சொன்னா கோச்சுக்குவாங்க தண்ணி சொல்லிட்டாக்க யாரும் வம்பு இல்லை பாருங்களங்கருமேருவப்பற்றுமற்றது படுமளவிரைபுரி தருமை கருமமேவிடத்தும் கண்டுதற் செயலை கைவிடு தச்சமாதியஉள் மறுஉராதகத்தைத் தவம் செயல் வழக்கால் வாழிவன் புறவனே இதோட முடிக்கிறார் வராது பாட்டு என்பது ஒரு புருஷனுக்கு அஞ்ஞான இருட்டு நீங்கி தனக்குரிய ஞானஸ்வரூபம் உள்ளபடியே விளங்குமா ஏன் ஏதோ தேவிகதியினாலே உள்ளாகமே ஆனால் இந்த துன்பம் செய்யான் என்ற தேகப்பற்று அன்றைக்கு நீங்கும் அதை முடித்தா அந்த ஞானஸ்வரூபம் தனக்கு நேராய் வந்து லபிக்கும் அளவும் இறைவன் செய்யா நின்ற பஞ்சகருத்தியங்களை எவ்விடத்திலும் பார்த்து சிவச்செயலை ஜீவ செயலை விட்டு நீங்கி பயமதிலேயே துர்குணங்கள் மனத்தின்கண் பொருந்தானது மாற்றி தவத்தினை செய்வதே முறையாம் முறைமையாம் இதுதான் ஞானம் நல்லதுதான் இல்லையா ஞானமடைகிறதுக்கான முயற்சி பண்ணணும் அப்படி தவம் பண்ணலாம் அப்படி தவம் செய்கிறது தான் முறை எனது ஞானாச்சாரியன் நீடு வழிகாலமும் வாழக்கணவன் என்றவாள் இது குரு வணக்கம் காலத்திய தேசிகன் சொன்னார் அங்கே சிவப்பிரகாஷன் சொன்னார் ஒரே குருமூர்த்தி ரெண்டு பேர் இருக்கலாம்னு யோகிக்கிறோம் அவ்வளோதான் ரெண்டு குரு ஒருத்தர் இருக்க முடியாது ஆகவே குருவானவர் சிவபிரகாஷம் சொல்லக்கூடிய காலத்தேவன் தான் தேவன் இருக்கலாம் என்று முன்னே சொல்லியிருக்கு ஆகவே இந்த பாட்டில் ஞானம் அடையணும் அழிஞ்சா தைரப்பட்டெல்லாம் போயிடும் உலகப்பட்டெல்லாம் போயிடும் அப்படி இல்லைன்னு சொன்னாக்க அதுக்காக ஓச்சு பண்ணணும் அப்படி செஞ்சால் தான் அதுதான் கடமை அதுதான் சுதர்மம் என்று சொல்லி ஒருமூர்த்திக்கு நன்றி தெரிவிக்கிறார் வாழியம் குறவை நீடுவது என்று வைராகிய தீப உரை முற்றி பெற்றது இந்த சாஸ்திரத்தில் என்ன விசேஷம்னு சொன்னால் முன்னோர்கள் கூட பிரமாணம் கொடுத்து கொடுத்தே பேசியிருக்காங்க தன் சோகப்ப சோக போகலை இஷ்டத்தில் ஒன்றும் பேசலை சுருதி பிரமாணம் வேதம் வேத அனுசாரமாக உள்ள நூல்கள் அதே ரொம்ப பெருமாணம் கொடுத்துருக்கார் சம்பந்தர் மாணிக்கவாசகர் சுந்தரமூர்த்தி நாயனார் திருநாவுக்கரசர் இந்த நாலவருடைய பிரமாணம் கொடுத்துருக்கார் அப்புறம் ஞானவாசிட்டம் பகவர்கீதை பட்டினத்தார் திருமூலர் பத்ரிஹரியார் திருக்குறள் இத்தனை கொடுத்துருக்கார் இதெல்லாம் ஒரு வரி காட்டி காட்டி திடப்படுத்துகிறாருவாருங்க ஸோ நம்ம இஷ்டத்துக்கு செய்கிறதுன்னு அர்த்தம் பண்ணுறேன் சாஸ்திரங்களில் முன்னூல்கள் பிரமாணம் கொடுக்கலனாக்கா அது சாஸ்திரமாக ஏற்ற மாட்டாங்க மேன் மக்கள் இந்த காலத்தில் சில பேர்கள் முன்னூலேயே கொடுக்கறதில்லை இஷ்டத்தை எழுதிட்டே போவாங்க பக்கம் பக்கமாக எழுதுவாங்க அதே பிரதானமாக நினைச்சிக்கிறாங்க யார் படிக்கிறாங்க அதை படித்து பயனட முடியுமா இஷ்டத்துக்கு முன்னுக்கு போனால் முறை எழுதுகிறேன் எழுதி எழுதியே கொண்டு போனோம் பயன் என்ன இருக்குது ஒரு பயனும் இல்லை ஆனால் இந்த காலத்து நாகரிகம் அப்படித்தான் இருக்குது அதுக்கு ஒரு கூட்டம் சேர்த்து வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் கூட்டம் அது ஒரு குட்டம் சேர்த்து தான் செய்யும் பே நூல் பிரமாணம் முன்னூல்கள் பிரமாணம் முடிவு பண்ணாங்க அது நூலாக நிறைய கொடுத்துருக்கேன் அங்காங்க அந்த செய்தியலை பாட்டிலோ அல்லது குரலோ நிகழ்ச்சியோ எடுத்து காட்டியிருக்கேன் எடுத்து காட்டுன்னு காந்தன சுவாமிகள் மிக திறமையாக பல நூல்கள் படித்து ஜென்மாந்திரம் இருந்து அவர் ஞானி தான் இப்போ வந்து ஞானம் அடைந்த எல்லா அவர் ஏன் அப்படின்னு சொன்னால் அவர் நல்ல தாரு தான் வருமா ஆனால் ஜென்மாந்திரம் அடைஞ்சாச்சு ஏதோ இந்த கொஞ்சம் வாசம் இருந்துருக்கு பெண் போகம் பொன் போக வச்சு கொஞ்சம் இருந்துருக்கு அதுக்காக ஆண்டாம் கல்யாணம் பண்ண வச்சு கொஞ்சம் அனுபவின்னு சொல்லிட்டார் அதான் கடையில் அப்புறம் அது சந்தியாசமும் போயிட ஆரம்பிடுறேன் இவரெல்லாம் எழுதி வச்சார் எழுதி வச்சு பாடமும் சொன்னார் எல்லாேருக்கும் போயிட்டு இந்த வைரக்கம் பார்த்து தீவிரமாக பேசும்போதெல்லாம் குச்சி புதுசாக தீப்பாங்களாம் கேட்குறவங்க எல்லாம் பேதா இருக்கு ஆட எல்லாம் உடல் எழுத படைக்கிறாரு அப்படின்னு பாக்கலாம் அப்புறம் சரி மறுநாள் என்ன பண்ணுறாரு அவர் அந்த அம்மா வச்சுக்கிட்டு பாடம் சொன்னாரன் அப்போ எப்படி தெரிஞ்சுதான் பாரி பரவச மாதிரியே தெரிஞ்சுதான் அப்படியே தப்பு சொன்னோம் அவர் பகவானே வந்துட்டு தான் வச்சுக்கணும் என்று எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் அதை காட்டிவிட்டு அவர் மறுநாள் தான் முடிவு பண்ணாராம் இன்னைக்கு காலையில் எழுந்து போவோம் யாராவது பாலும் பணம் கொடுத்தாங்கன்னு அப்படியே போடுவோம் குள்ள என்ன திரும்பி வந்துடுவோம் இது ஆட உத்தரவு அதுதான் என் திரு நிச்சயம் பண்ணிட்டு வந்து வந்தாராம் காலை அதிகாலையில் அஞ்சு மணிக்கு வந்தார் இந்த தெருவு போட்டுற பொம்பளைங்கள்லாம் வருவாங்க இல்லை வாசல் போட்டுறது அதில் இவங்க பாடத்துக்கு கேட்குறமா அங்கே நம்ம வந்தது தான் காலையில் சாமி இருக்குது அம்மாவே வரும்பொழுது அப்படின்னு பாலும் பழமெல்லாம் நான் கொண்டு வந்து தேர வச்சிருந்தான் சாமி சாப்பிடுங்க அப்படின்னா சரி கொண்டா கொஞ்சம் சாப்பிட்றது சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷம் நம்ம படம் சாப்பிடுது அப்படின்ட்டு சரி அப்படியே போய்ட்டு அப்படியே கோயில் உக்காந்துருக்கேன் அப்புறம் எல்லாம் கூப்பிட்டு வந்தாங்கன்னா வரவே இல்லைன்னா இனி வர முடியாது அதனாலே கோயில் உக்காந்துருக்கேன் இனி நான் தனியாக மடம் பிடிச்சிக்கிட்டு தான் இருப்பான அப்படியே இனி வீட்டை சம்பந்தம் எனக்கு இல்லவே இல்லைண்ட அப்படி பிடிச்ச மடம்தான் அது இப்படி இருக்கிற மடம் இல்லாமல் அப்புறம் எல்லாம் பக்தர்கள் நிறைய வாங்கி கொடுத்தாங்க அவருடைய புகழ் இன்னைக்கு பிரபலமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க ஜடஞ்சானி இதெல்லாம் முன் ஜென்மத்தில் வாசனைகள் வாசனைகளை படி சாஸ்திர கிருப்தியால் பாடுதலிய அவர் இப்போ இதே அடைந்து அழுகமில்ல அதெல்லாம் ஜென்மத்தில் வாசனைகள் அப்புறம் அவருக்கு சமாதி இல்லை இருந்து கூடியிருக்கலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் இவ்வளவு அனுபவிச்சியாக எழுதணும் இல்லை இதெல்லாம் முன் ஜென்மங்கள் வாசனைகள் ஜமகளில் பெரிய கடுந்துரையாக இருந்துருக்கலாம் இது கொஞ்சம் வாசனைக்காக கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளோதான் இல்லை ஞானம் வராத ஒன்றா அப்படி ஒரு நிலையில் இருந்தவர் அவருடைய அலுகிரத்தை நாலு சாசனங்கள் பண்ணார் கொலை மறுத்தல் சதகம் வைரக்கிய தீபம் அவர் இந்தியார் நாளும் நாலு விதம் ஜீவாரண்யம் ஈஸ்வரபக்தி பாச வைராக்கியம் தத்துவஞானம் இன்று நாலு விதமான கருத்துக்களை மக்களுக்கு கொடுப்பும் கொடுப்பும்பாடு செய்தார் அது பிற்காலத்தில் வந்தவர்களெல்லாம் புஸ்தகம் போட்டு நல்லா விற்கிறாங்க புசகத்தை தீர்த்து பச்சம் ஒன்றா போட்டுறாங்க மற்ற இடங்கள் மாதிரி அது முக்கியத்து கொடுக்காம இருக்கிறது இல்லை ஆனால் கோயில் மரத்தில் நம்ம சம்பிரதாய பசி போட போகிறதே இல்லை கோடிக்கெல்லாம் செலவு இருந்து அஞ்சாமே போட மாட்டேங்குது கேட்டால் ஆ போடுறோம் போடுறோம் அப்படிங்கிற சமாளம் இருக்கா இல்லையா வாசம் போகிறதே இல்லை இந்த சைதம் ஆறு ஏழு வருஷம் போடணும் சொல்லிட்டு தான் வந்தது நம்ம சம்பிரதாய பாடலில் நீங்கள் போடுங்க அப்படின்னு தான் போடலாம் போடலாம் போறாரு அப்படி ஏன்னா அவர்களுக்கு இது ருசி கிடையாது அவருக்கு அமெரிக்கா ருசியை தேர்ட்டி கிடையாது அப்படி இருக்கிறதுனால எங்கேயா பிடிக்க போகுது ஆகவே இவங்க அப்படி இல்லை இவங்க வந்து நல்லா நாலு சாத்திரம் எல்லாம் படித்தவங்க படிதர்கள் இவங்கெல்லாம் வித்வான்கள் சாமியிருக்கான் இவருக்கான் படித்தவங்க அதனால் நம்ம நம்ம மனத்திற நூல்களை இல்லைன்னு சொல்லப்படாது அப்படியே நாலு ஒன்று இதுக்கு என்ன போட்டுருவாங்க அப்படி ஒரு சம்பிரதாயம் வச்சுருக்கேன் அப்படி செய்யணும் ஆகவே இத்தகைய ஒரு அருமையான சாஸ்திரங்களை செய்த சந்திரிசான்களுக்கு நாம் நன்றி வணக்கம் அழைத்துப் பூர்வோம் இதை இந்த பாடங்கள் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்த நிர்வாகத் தலைவர் ஊக்கம் கொடுக்குற நம்முடைய கௌரவ தலைவர் எல்லோரும் சிறதியாக கேட்டுக்கொண்டு மூச்சுக்கள் எல்லாருக்கும் மேலாக காரண பிரம்மம் ஆய் சங்கராச்சாரியார் எல்லா சம்தி உபாதையில் அனுகூலம் பண்ணாதான் ஒரு காரியம் நடக்கும் ஒம்பது காரணம் இருக்கணும் ரொம்ப காரணம் இருந்திருக்கு அதுதான் முடிஞ்சது இது எப்போ ஆரம்பித்தது பாவ மறு அஜீவ கருணை பெருக்கும் கொலை மறுத்தல் தாள கண்டன் தாள கண்ட கண் கூட்டிடா கூட்டிடலாம் மெய்ப்பத்தின் துறைதோய் வைராகிய சதகம் சொற்று துதிப்பார் மனமுழுக துதிப்பாவின் பாவினங்களுள் உளம் பாசத்து நீக்கும் வைராகிய தீபம் நிறைதோய் பரமானந்தவருள் நிலையங்காட்டி புலத்திலு புலத்தில் உந்து நெஞ்சக்கவியை கட் என்பூட்டும் உத்தி எனும் முறைகோய் நூல் முத்தம் தருகவே முத்தம் முதிர் சீர்தான் தலிங்க வருள் முத்தம் தருகவே இதுல பிள்ளை தமிழ் ஒரு சம்பிரதாயம் உண்டு தமிழில் அது தெய்வமாக இருந்தாக எந்த தெய்வமாக இருந்தாலும் அதை நாலு ஆண்டு உள்ள இருக்கிற மாதிரி ஒரு பான பணிகள் அது விளையாடுற காலத்தில் அது பெண்களுக்கு சில விதிகள் உண்டு ஆண்களுக்கு விதிகள் உண்டு அதாவது மணல் வீடு கட்டி போட இருக்கிறது மணல் சோறு சாப்பிட்றது இதெல்லாம் உண்டு பெண்களுக்கு மலர் வீடு கட்டினா ஆண்கள் போய் இடிக்கிறது அது கெடுக்கிறது இப்படியெல்லாம் சொல்லப்படும் அது பத்து பிரிவுகள் பெண்களுக்கு பத்து பிரிவுகள் இருக்கும் அதில் முத்த பருவம்னு ஒரு பருவம் பத்து பருவங்கள்ல எல்லா பெருமைகளையும் சொல்லிவிட்டு அத்தகைய பெருமை உடைய தாங்கள் எனக்கு முத்தம் கொடுங்கள் என்று சொல்லுவோம் இப்படி இந்த தவ திரு கந்தசாமி சுவாமிகள் சாந்தலிங்கர் பிள்ளை தமிழில் பாடிக்கிறார்கள் கரைதோய் பாவமர பிவக கருணை பெருக்கும் கொலை மறுத்தல் அதாவது குற்றங்கள் பொருந்திய பாவங்களுடைய மனமிற்கு அது மனம் என்ன இம்சீவம்சி செய்கிறதுனால வரக்கூடிய பாவங்கள் இருக்குது பாவங்கள் போவதை போய் போட்டு ஜீவகருணையை பொறுக்கும் இவனுடைய கருணையை அதிகப்படுத்தக்கூடிய கொலை மருத்துவம் செய்தார் ஒன்று காலகண்டன் தாளகண்டன் கண் கூட்டிடலாம் மெய்ப்பத்தி துறை தோய் சதகம் சொற்று காலகண்டம் அதாவது கண்டத்தில் கருப்பு உள்ளது காலகண்டம் கண் நெற்றிக்கண் கொண்டது கூட்டு வெள்ளம் இதெல்லாம் அது இரவின் திருவுருளை பெறுவதற்காக மெய்ப்பத்தி துறை தோய் அது சம்பந்தப்பட்ட வைராக சதகம் சொற்று சொன்ன பிறகு துதிப்பார் மனமுருக துதிப்பாவினங்களுள் அந்த பின்ன சா தோத்திரங்கிறது மணமுருகும்படி பாவனம் பாட்டுக்கு ஐம்பது பாட்டு ஐம்பது பாட்டு சாத்திரம் ஐம்பது பாட்டு அடிப்பட்ட ரெண்டு பிரிவில் சேர்ந்த வைராக் சாதகம் அதன் பிறகு பாசம் துணிக்கும் வைராக்கிய தீபம் வந்த பாசம் நாசம் செய்யக்கூடிய வைராக்கிய தீபம் மூன்றாவது உண்டு நிறைதோய் பரமானந்த அருள் நிலையம் காட்டி பூணத்தன்மை வாய்ந்த மேலான ஆனந்தத்தை அருள் நிலையம் காட்டி பெருமையே நிலையா இல்லாத முறைமையை சொல்லி புலத்திலும் புலத்தில் உந்து நெஞ்ச கவியை அதான் உந்து ஆனால் உந்தியார் லெஞ்சக்கவியை கட்டி இன்ப நிட்டை கூட்டும் உந்தி எனும் முறை தோய் லூல் அதாவது அவிரோதம் தயார் பேர் விரோதம் இல்லாதது அவிரோதம் அதான் அவரோம் பேர் இந்த பொம்பளை ரெண்டு கை ரெண்டு பேரும் இப்படி பிடிச்சிக்குவாங்க இப்படி மாற்றி மாதிரி பிடிச்சிவாங்க கால் ரெண்டு சேர்த்துக்குவாங்க தாஞ்சுக்குவாங்க இந்த பார்ப்பாங்க சைட்டு அப்படியே குதிப்பாங்க சுயத்திரி சுத்த குறி மாதிரி தெரியும் அது ஒந்தி ஒந்தி ஒந்தி பார்க்கற மாதிரி தெரியும் அதை உந்தி பார வந்தி பார்த்து இப்ப செய்கிறாங்கன்னு தெரியல பரம்பரையாக வருது பாருங்க யாரும் சொல்லிக் கொடுக்குறதே இல்லை அது பாடி வருது அது உந்திப்பார்னு அந்த விளையாட்டு அப்படி செய்யக்கூடிய பாடலில் உந்தி போற அதில் ஞான மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கு முறை தொழில் நூல் செய்வாய் முத்தம் தடுக முத்தமே அப்படிப்பட்ட உங்களுடைய வாய் இருக்கே அது பழம் போன்று பழுத்திருக்கிற வாயே எங்களுக்கு முத்தம் கொடுங்கிய சாந்தலிங்க பெருமான் சொல்லக்கூடிய முத்தி அடைந்தவரே முத்தம் தருகவே எங்களுக்கு முத்தம் கொடுங்கள் என்று இந்த பாட்டில் ஒரு பாட்டு எடுத்து போட்டுக்க நாலு சாசம் அதை பாட்டு போட்டுக்கல பெருதன் கருத்தை நீ திருத்தி வந்தாண்ட சிற்பரானால் சொற்பொருள் அறியாதேனும் வேதாக மாழிண்டு உற்பவ மாதி துயரை முற்றவத்தால் உணர்ந்தவார் துறவேனும்பாலால் இற்பொருந்துதலை முதலவா வருத்தோர் இன்ப வீடுரல் சொலற்கை தேன் என்பது கல்லை கனியாக செய்தது போல் கல்லை கூட கனியா பண்ணிட்டாரான் மிகவும் எனது மனத்தினை செப்பம் செய்து வலிய வந்து ஆட்கொண்டு அருளிய ஞானாச்சாரனது கிருவையினாலே சொல்லி சொல்லியல்பு உள்ளியல்புகளை அறியாத ஞானம் வேதாகமங்களில் கூறப்பட்ட மார்க்கத்தின்படியே இந்நூலென்கத்தி திதி லயங்களினால் வரும் துன்பங்களை முற்பிறப்புகளிலே செய்யப்பட்ட நிற்காமிய தவத்தினாலே இப்பிரவிலேயே அறிந்தவர்கள் துறவாகிய வாழினாலே இல்வாழ்க்கையை பொருந்துதல் முதலிய அவாக்களை சேதி ஒப்பற்ற ஆனந்த மோட்சத்தை அடைதலின் சொல்லுவதற்கே சொல்லுவதற்கு சம்ம சம்மதித்தேன் என்றவார் இது சரி விசேஷ நான் சொல்ல வேண்டி சொல்ல என்னன்னா சொற்பொருள் இலக்கணம் தெரியாது இருந்தாலும் குருவினது கிருமையினாலே எல்லாம் விளங்கும் மாதலின்